ஒருவர் மற்றவரின் அடிமையை ஏமாற்றி அவர்களில் குழப்பம் ஏற்படுத்தினால் அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் அபோ தாவோ ஐந்து ஒன்று ஏழு பூஜ்ஜியம்